பாடம் நார்ப்பது பெற்றோர் நலம் பேணல் உற்றார்களை ஆதரித்தல் அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான பக்கத்து வீட்டார்க்கும் உறவினர் அல்லாத பக்கத்து வீட்டாருக்கும் நெருங்கிய நண்பருக்கும் வழிபோக்கருக்கும் உங்களின் வலதுகளை சொந்தமாக்கிக் கொண்டோருக்கும் நல்லது செய்யுங்கள் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகின்றீர்களோ அந்த அல்லாஹுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் உற்றாரை ஆதரியுங்கள் நான்காவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டபடி அவர்கள் உறவுகளை இணைத்துக் கொள்கிறார்கள் அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என மனிதனுக்கு கட்டளையிட்டோம் இருபத்தி அத்தியாயம் எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தன்னை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களிடம் நல்ல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவ்விருவரில் ஒருவர் அல்லது இருவரும் அடைந்துவிட்டால் அவ்விருவரையும் சீ என்று கூட கூறிவிட மேலும் அவ்விருவரையும் விரட்டியும் விடாதீர்கள் அவ்விருவரிடமும் கண்ணியமான வார்த்தைகளை பேசுவீராக அவ்விருவரிடமும் கருணை மூலம் பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துவீராக மேலும் இருந்த போது என்னை அவ்விருவரும் வளர்த்தது அவ்விருவருக்கும் நீ அருள் என்றும் கூறுவீராக பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்காவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தன் பெற்றோரிடம் நல்ல விதமாக நடக்க உபதேசித்தோம் அவனது தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமத்துடன் சுமந்தால் அவனது பால் குடித்தல் முழுமையான இரண்டு ஆண்டுகளாகும் எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி கூறி கட்டளையிட்டோம் முப்பத்தி அத்தியாயம் பதினான்காவது வசனம்